அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இறை விசுவாசிகளின் நம்பிக்கையால் முழுமை பெற்றவர் அவர்களில் அழகிய குணமிக்கவர்தான் உங்களில் சிறந்தவர் மனைவியரிடம் சிறந்தவராக நடந்தவர்தான் என்று நபி அலிஹி வசல்லி ஒன்று ஒன்று ஆறு இரண்டு இது ஹசன் சஹி என்ற திருமதியுமாம் கூறுகிறார்கள்